பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்யானாய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் இப்போ நாம் படிக்கிற ஸ்லோகங்களில் அடுத்த அத்தியாயத்துக்கு சாரமான விஷயங்களை உபதேசம் பண்ணுறார் அது தியானஸ்வரூபம் தியானத்துக்கான நியமங்கள் தியானத்தினுடைய பிரயோஜனம் எல்லாவற்றையும் சுருக்கி இந்த மூணு ஸ்லோகங்களில் சொல்கிறார் இதுவரைக்கும் இருபத்தி ஆறு ஸ்லோகங்களில் நாம் பல்வேறு விஷயங்களையெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இருபத்தேழாவது ஸ்லோகத்தையும் இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தையும் சேர்த்து படித்தா தான் இந்த அண்மயம் எல்லாம் சரியாக வரும் அதனால் அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் சுஷ்வாந்திரவோ பிரனாச்சாரிணமோ முமோஷபராண விகத்தை முதல்குரிய விதிமுறைகளை भगवान பாக்யான் ஸ்பருஷான் பகிஹி கிருத்வா பாக்யான் அப்படின்னா வெளி ஸ்பரிஷான்னா விஷயங்களை பகிஹி கிருத்வா வெளியிலே வச்சுன்னு அர்த்தம் வெளி விஷயங்கள் வெளியில தானே இருக்கு அது என்ன வைக்கிறதுன்னா அதை பற்றி நினைக்காமன்னு அர்த்தம் ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் கண்கள் வழியாக இந்திரியங்கள் வழியாக வெளியில போய் அந்த பொருளை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறது அப்படி ஆசைகள்லாம் நம்ம மனதை நன்றாக பண்படுத்தி ஆழமான ஒரு நிலையை நம்ம உணர முடியாது புற உலக பொருள்கள்லேயே மனசு போய் செதறி விடுகிறது ஆகையினால் பகவான் சொல்கிறார் வெளி விஷயங்களை வெளியிலே வச்சு அப்படிங்கிறார் அதோடய அர்த்தம் என்னென்னா வெளி விஷயங்களை நினைக்காம புலனின்பொருள்களை எல்லாம் சிந்திக்காமல் அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துல அமரணம் அங்கி இங்கே கர்மேந்திரிய வியாபாரமோ ஞானேந்திரிய வியாபாரமோ எதுவும் பண்ணக்கூடாது மனசோட தான் நமக்கு சம்பந்தம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கை காலை அசைக்கிறது மலை மூத்திரங்களை தியாகம் பண்ணுறது பேசுறது இதெல்லாத்தையும் விடுறது தான் அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார் வெளி விஷயங்களை வெளியிலயே வச்சுன்னா இந்த அறிவுக்கருவிகள் செயற்கருவிகளை செயல்படுத்தாமல் மனசை கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்போ மனசை கொண்டு தத்துவத்தை தியானம் பண்ண முடியும் அது மாத்திரமில்லை சக்ஷ் செய்வாந்தரே ப்ருவோஹோ சக்ஷு ப்ருவோஹோ அந்தரேயேவ கிருத்வா அந்த கிருத்வாங்கிறது அதுலேயும் சப்ளை பண்ணிக்கணும் சக்ஷு அப்படின்னு சொன்னால் கண்களை ப்ருவோகோ அந்தரே புருவங்களுக்கு மத்தியில் வைத்து வைக்கும்படி செய்து அப்படின்னா மிருதுவாக கண்களை மூடணும்னு அர்த்தம் கண்ணை இறுக்கியும் மூடப்படாது கண்ணை திறக்கவும் செய்யக்கூடாது கண்களை மிருதுவாக மூடினோமான கண்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரண்டு விழிப்படலங்களும் அது வந்து அந்த புருவங்களுக்கு நடுவில் வந்துடும் அதனால் மிருதுவாக கண்களை மூடுறதத்தான் பகவான் இங்கே சொல்றார் ஆக தியானத்துக்கு வேண்டி அமர்ந்து கண்களை மிருதுவாக மூடி பிராணாபானோ சமவு கிருத்வா நாச நாசாபியர சாரின மூக்கு துவாரங்கள் வழியாக போய்கொண்டிருக்கிற பிராணனையும் அபானனையும் சமவு கிருத்வா அதை சமமாக்கிறது அப்படின்னா கும்பகப் அர்த்தம் நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே நிலை நிறுத்துறது ரொம்ப நேரம் நிறுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் அதே மாதிரி வெளியில் மூச்சை விட்டாலும் உடனே இழுக்கக்கூடாது மூச்சுக்காற்றினுடைய போக்குவரவு சமமாக இருக்கணும் சில சமயம் மூச்சு காற்ற கவனிக்கிறத கூட சமம்னு சொல்லுவோம் அது இயல்பாக நடக்கிறதுக்கு உட்டுடணும் அதை போய் மொரட்டுத்தனமாக பண்ணக்கூடாது இங்கே பிராணாயாமத்தை சொல்லலை பகவான் இந்த கும்பகப் பிராணாயாமம் இருந்தால் கூட அது மிருதுவாக பண்ணணும் ரொம்ப எஃபர்ட் இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் மெதுவாக இருக்கணும் அதாவது மிதமான முயற்சியாக இருக்கணும் அது இயல்பாக அது அமைதிப்படுற மாதிரி இருக்கணும் இதை தகுந்த குருநாதர் சொல்லி கொடுக்க கொடுக்க நமக்கு புரியும் அது மாத்திரமில்லை அடுத்தது சொல்கிறார் யதேந்திரிய மனோபுத்தி அதனால் அதோட சேர்ந்தது தான் முயற்சி பண்ணி இந்திரியங்களையும் மனசையும் புத்தியும் புத்தி மனசு அறிவால சாஸ்திர ஞானத்தினால ஏற்கனவே நாம் மூணாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் இந்த ஆசையானது இந்திரியங்கள் மனசு புத்தியை இருப்பிடமாக கொண்டிருக்கிறது ஆகவே நீ முதல்ல இந்திரியங்களை நியமனம் பண்ணணும்னு அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்திலையும் சொன்னார் ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத்த மத்பரஹா அந்த ஸ்லோகங்களையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் நன்றாக தெளிவாக விளங்கும் ஆஹா எதேந்திரிய மனோபுத்தி மனசு புத்தி இந்திரியங்களை நன்றாக முயற்சி பண்ணி அதை நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி சீர்படுத்தி அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் முனிகி முனிகின்னு சொன்ன ஆழமா சிந்திக்கிறவன் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக உணர்ந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம் புருஷார்த்த நிச்சயவான் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவன் மோக்ஷ பராயணா மோக்ஷத்தையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஏவம் கரோத்தி மோக்ஷத்தை குறிக்கோளாக கொண்டு இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் கட்டுப்பாட்டிலே வைத்து அறிவால் புத்தியை கட்டுப்படுத்தி சகுண பிரம்ம தியானத்தால் மனசை கட்டுப்படுத்தி நல்ல குணங்களால் மனசை கட்டுப்படுத்தி தர்ம அனுஷ்டானங்களால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அதன் மூலம் வெளி விஷயங்களை வெளியிலேயே வச்சு அதை சிந்திக்காத ஒரு தன்மைக்கு சென்று மிருதுவாக கண்களை மூடி பிராணாயாமத்தை மிதமாக பண்ணி அப்படி பண்ணுறவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா அவனுக்கு ஆசை அச்சம் கோபம் மூணும் நீங்கி விடுகிறது இதெல்லாம் பழக்கத்துல வரணும் நமக்கு அச்சம் குரோதான் கோபம் இதுல விடுபட்டவனாக இந்த குணத்தையும் வளர்த்துக்கணும் இந்த நற்குணங்களோட தான் பண்ணணும் இல்லாட்டி தியானம் வெற்றி கிடைக்காது தியானத்தினால நமக்கு வெற்றி கிடைக்காது யா ஏவம் கரோத்தி சஹா சதா முக்தகா ஏவ எவன் ஒருவன் இப்படி பண்றானோ அவன் எப்பொழுதும் முக்தி அடைந்தவனாகவே இருக்கிறான் இந்த தியானம் பண்றதுனால அது மனசுக்கு ஆழமா அந்த ஞானம் போயிடும் அதுக்கப்புறம் அவன் உக்காந்து சரி நடந்தாலும் சரி அவன் மோட்ச நிலையிலேயே இருக்கிறான் இந்த உடம்பு தர்மமா விவகாரம் பண்ணுகிறது பண்ணினாலும் சரி தியானத்துல இருந்தாலும் சரி அவனுடைய அவனை பொறுத்தவரையில் அவன் எப்பொழுதும் ஆழ்ந்த மன அமைதியில் நிலைத்திருக்கிறான் நிறைவிலேயே நிலைத்திருக்கிறான் அவன் குறைகளில் கருத்தை செலுத்துவதே இல்லை அவனைத்தான் முக்தன்னு சொல்லுகிறது இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதில் எந்த பொருளை தியானம் பண்ணணுங்கிறதையும் சொல்லுகிறார் இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் தியானம் பண்ணுறதுக்கான நியமங்களை சொல்லி அதனுடைய பலனை சொல்லி இருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகம் இந்த இருபத்தி எத தியானம் பண்ணணும்னு சொல்லி அதனால கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்லப் போகிறார் அத நாளைக்கு நாம கற்பவை கற்போம் நிகழ்ச்சியில தொடர்ந்து படிப்போம் ஸ்பர்வாஹை வாணாபானிணேந்திரியமனோபுதி முனிர்மோஷபராய